வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிகையே வாசிஷ்டாய நமோ நமஹ கண்ணனே திரும்ப பிறந்தார்னு சொல்லத்தக்க பெருமை வேதவியாசருக்கு கிருஷ்ண கைப்பாயனர் என்னும் பகவத் வியாசர் என்னும் இப்படி பல திருநாமங்களாலே அழைக்கப்பட்ட அவ்வள்ளலே பாரத தேசத்துக்கே தர்மத்தை புகன்றார் அவர் பண்ணிருக்கிற தர்மோபதேசங்களை கேட்டவர்கள் தெளிவு அவர் பல பேர் வாயிலாக தர்மத்தை மகாபாரதத்தில் உபதேசிக்கிறார் தற்போது நாம் பார்த்து வருகிறது தர்மபுத்திரன் என்னும் யுகிஷ்டிரன் வாயிலாக வேதவியாசர் தர்மோபதேசம் பண்ணுவதை இன்று நாம பார்க்க வேண்டியது ஆறாவது கேள்வி கஷ்டமான பிரகிரிட்ட எது மானம் என்று சொல்லப்படுகிறது எது மானம் இடத்துல மானம்னா மானம் காப்பதற்காக உடையணிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்ற மானமா அல்லது அவர் எப்படியோ அந்த இடத்துல நல்லவரா நடந்து தம் மானத்தை காப்பாற்ற முட்டார் அப்படின்னா அல்லது என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது வாங்கியன கடனா திரும்பி கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல சொல்லு வருகிற சொல்லி என்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கடனை திருப்பி கொடுத்துடுறேன் அங்க இருக்கிற மானம் சொல் எந்த பொருளில் உபயோகப்படுகிறதோ அது என்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் உடுப்பு உடையணிந்து கொள்ளுக்கிறேன் அப்படிங்கறதோட ஒத்து போறதா பாருங்க உடை அணிஞ்சி அப்போ நாம் எல்லாம் நம்முடைய பிறந்த மேனியாக நஜனாக இருந்தால் நம்முடைய மானம் போடும் அதற்காக உடை அணிஞ்சின்றிருக்கேன் இது ஒண்ணு அப்ப இது உடல் சம்பந்தப்பட்டது உடல்ல இருக்கக்கூடிய மானம் அதை மறைத்து கொள்ள அதை காத்து கொள்ள உடை அணிந்து கொள்ளுகிறோம் இப்ப கடனை திருப்பி கொடுக்கல இல்லைன்னா மானம் போடும் அப்படின்னா அது ஒண்ணு உடல் ரீதியான சம்பந்தம் இல்லையே கடனை கொடுக்காதுக்காக உடம்புல உடுப்பு இல்லாத படப்படுது தானே அப்ப அந்த மானம்ங்கிறது என்னது நாம் சம்பாதித்து வச்சிருக்கிற ஏதோ ஒரு கிரெடன்ஷியல் ஏதோ ஒரு கிரெடிபிலிட்டி நம்ம இடத்துல இருக்கு அந்த கிரெடிட் அது போய்ட்டதை மானம் போய்டுறது மானம் போடுறதுன்னு சொல்றோம் அப்ப மானத்தை காத்து என்னது மானம்ங்கிறது யாது அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல இந்த கேள்விக்கு பதில் இப்ப நான் கீழே சொன்ன கடனை கொடுக்காதனால மானம் காப்பாற்றப்படும் வாஸ்தவம் அப்ப நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இந்த ஆத்மா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு ஒரு மரியாதைக்கு இந்த இடத்துல மானம் அர்த்தம் சொல்லப்படுறார் அந்த பதில சொல்லுறேன் அப்ப சேர்த்து லோகத்துல இந்த மானம்ங்கிற சொல் எப்படி பயன்படுத்தப்படுறதுங்கிறதையும் பார்ப்போம் கஷ்டமான எது மானம் சொல்லப்படுகிறது மான்து ஆத்பித்தா செருக்கு மானமாக சொல்லப்படுகிறது அப்ப மானம் சொல்லுக்கு செருக்குங்கிற அர்த்தமாக இருந்தால் செருக்கை காப்பாற்றிக் கொள்ள உடையணிந்து கொள்ளுகிறேன் செருக்கை காப்பாற்றி கடனை திருப்ப கொடுக்க போகிறேன் ஒருத்தர் இல்லையா ஏன்னா லோகத்துல நம்ம இந்த சொல்ல பிரயோகப்படுத்துறது இதுக்குதான் ஆனா இவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது மானம்னா செருக்குன்னு சொல்லுகிறார் அப்ப செருக்கை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ஒண்ணு உருப்பு போட்டுக்கல செருக்க காப்பாத்திக்கிறதுக்காக கொடுக்கவும் இல்லை அப்ப இவ்விடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் முக்கியம் அங்க மானம் மானம்னு சொல்லப்படுவதெல்லாம் நமக்கு ஒரு மரியாதை அந்த மரியாதையை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் அந்த மரியாதையே மானம்னு இங்க அர்த்தமா வச்சிருந்தா அப்ப அந்த மரியாதைங்கிறது எது செருக்கா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற செருக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மரியாதை அதைத்தான் மானம்னு சொல்ல வேண்டுமானால் ஒத்தத்தருக்கும் அகங்காரம் உள்ளது ஒருத்தொருத்தருக்கும் செருக்கு உள்ளது செருக்கு செருக்கு இருந்தது என்ன தான் அப்படிங்கிற எண்ணம் தான் செருக்குங்கிறோம் கிருஷ்ணன் செருக்கு தவறா நான் சொன்ன சொல்ல காப்பாசி ஆகணும் நான் நான் தான் தவறானா அது தவறல்ல செருக்கு எப்போது தவறாகிறதுனால் மற்றொரு தன்னை தாழ்த்தியும் தன்னை உயர்த்தையும் நினைத்து கொண்டால் அதுதான் செருக்காகிறது இப்ப இதே விஷயம் சுகாச்சாரியர் இருக்கிறார் அல்லது வேதவியாசர் இருக்கிறார் ஆதி ஜடபரதர் உடம்பு துணி இல்லாமல் கூட இருந்து உடம்பே உடுப்பு போட்டுக்க வேண்டியதே இல்லை அவதூத சந்யாசிகள் அவர்களும் உடையணிந்து கொண்டதே கிடையாது அப்படி இருக்கிற மானம் படுத்தா மானம் கேட்டா போகல அவளுக்கு இன்னும் மானம் அதிகமா இருக்கு அவளுக்கு இன்னும் மரியாதை அதிகமா தான் இருக்கு ஏனெனில் அவர்களிடத்தில் போனால் அப்ப அதை காத்துக்கொள்வதற்கு எதுவுமே பண்ண வேண்டாம் நான் என்கிற எண்ண நம்மிடத்தில் உள்ளது உன்னை விட வசந்தவன் உன்ன விட அழகானவன் உன்னை விட நல்ல உடையணிஞ்சுக்கிறவன் நான் எப்படி உடை பார் அப்ப நான் சொல்லும் நான் இந்த உடம்புன்னு ஐடென்டிஃபை பண்ணு உடம்புல நீ என்னென்ன உடுப்பு போட்டுருக்கேன் சங்கிலி போன்றிருக்கே அதை வசத்தியா நான் போட்டுருக்கேன் சொல்லும் போதோ உன்ன விட பணக்காரன் சொல்லும் போதோ நான்கிற ஆத்மா இந்த உடல காட்டிலும் வேறுபட்டதுங்கிற எண்ணத்தை மிஸ் பண்ணிட்டோம் அந்த எண்ணமே இல்ல ஆனா ஜடவரதற்காகட்டும் சுகாச்சாரியருக்காகட்டும் அந்த போன்ற மகாத்மாக்களுக்கு நான்குற ஜீவாத்மா வேறே உடல் வேறேங்கிற எண்ணம் இருக்கிறது அப்ப உடலை ஆடையால் மறைக்காமல் போனாலும் அவர்களுடைய மரியாதைக்கு ஒரு குறவும் வந்து விடுறது இல்லை ஏன்னா அவர்கள் தங்களை ஆத்மான ஐடென்டிஃபை பண்ணாலும் ஆத்மாவுக்கு எப்படியுமே உடை அணிவிக்க முடியாது ஆத்மாவுக்கு எப்படியுமே தங்கச்சங்கிலி போட்டுட முடியாது போட்டாலும் உடம்புக்கு தான் போட முடியும் இந்த உடம்பு நான் இல்லையனு விட்டாலும் இப்படி விஷயங்களேன் எதிர்த்து வீட்டு குழந்தைக்கு தங்கச்சங்கிலி போட்டால் எனக்கு ரொம்ப நன்னா இருந்தது தங்கச்சங்கிலி நான் சொல்லிப்பேனா இல்ல அந்த குழந்தைக்கு பாட்டதை பார்த்து நான் ஏதாவது சந்தோஷப்படுவேனா கேட்டா அந்த குழந்தை போட்டதை பார்த்தா எனக்கு புறா மண்ட அந்த எழுத்து வீட்டு குழந்தை எப்படி என்னை காட்சியிலும் வேறுபட்டதோ அதை போல் என் உடலும் காட்சியிலும் வேறுபட்டது நான் சொல்றது ஆத்மா உடல் ஆத்மாவல்லாதது ஆனா இந்த ஆத்மாவல்லாத உடலை ஆத்மாவாக நினைத்தோம் அது அகங்காரம் அந்த அகங்காரத்தினாலதான் செருக்கு ஏற்படுகிறது நான் மெத்த படித்தவன் நான் பேரழகன் நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தேன் நான் பணக்காரன் ி மங்கள்பாடிய பஞ்சத்தவம் என்னும் நூல் வேத மாதாவின் கழுத்துக்கு கட்டப்பட்ட காலிக்கையிற்ற போல விளங்குகிறதோ அந்த குரத்தாழ்வானை வணங்குகிறேன் ராமானுஜிஷ் தலைவராகவே கொண்டாடப்படுபவர் அந்த சுவாமி அவருக்கு துளி கூட மானம் இல்லை தேகமே ஆத்மாங்கிற எண்ணமே இல்லை அவரோ பேரழகராக இருந்தார் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா அவருடைய வீடு பெரிய மாளிகை தினப்படி ஆயிரம் பேருக்கு சமாராதன ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுவாரான் அவர் எவ்வளவு பணக்காரரா இருந்தார்னா கூரம்பு கிராமத்துல பிறந்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க காஞ்சிபுரத்துல இருந்து கிலோமீட்டர்ல இருக்கு அவர் வீட்டு வாச கதவை ராத்திரி எல்லாருக்கும் சோறு போட்ட போல சாத்துவணிகள் தங்கமணிகள் வரதராஜ பெருமானுடைய தேவி பெருந்தேவி தாயார் ஆகாரத்திரைய சம்பாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீஷித்திரம் வந்தே வரதவல்லபாம் வரதவல்லபா பெருந்தேவி தாயார் ஆவ காதல போய் அந்த சத்தம் கட்டு தான் யார் வீட்டு கதவோ ரொம்ப பெருசா இருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு அவ ஆச்சரியப்பட்டான் உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் பணத்துக்கு எல்லாம் தேவத்தை தலைவியே மகாலட்சுமி தான் ஆனா அந்த மகாலட்சுமி ஒருத்தருடைய பணத்தை பார்த்தா ஆச்சரியப்பட்டிருக்கணும்னால் அப்ப அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர இருந்திருக்கணும் அத்தனை பணக்காரர் அத்தனை அழகர் அத்தனை படித்தவர் ராமானுஜருக்கே அவர் எதையெல்லாம் கையில இழந்துட்டாரோ அந்த நூல்களின் கருத்துக்களை கூட இவர் எடுத்து சொல்லும் சாமர்த்தியம் படைத்தவர் அப்படி இருக்கிற குரத்தாழ்வான் ஒரு நாளும் அதனால மதம் அடைந்ததே கிடையாது செருக்குற்றது கிடையாது ஏனெனில் நல்லவர்களுடைய கையில் சிறந்த குடிப்பிறப்போ பேரழப்போ அவர்களுடைய ஞானமோ அவர்களுக்கு செல்வமோ இதெல்லாம் அவ அவளுக்கு இருக்கிற பொறுப்பை உணர்த்திடும் போனா இன்னும் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும் நான் நன்னா படிச்சவன் அதனால இன்னும் கடமை உணர்ச்சியோட நடந்துக்கணும் அப்ப இதே படிப்பும் பணமும் அழகும் குலமும் நம்மை உயர்த்துவதற்கு பண்பாளர்களாக ஆக்குவதற்கு உபயோகப்பட வேண்டுமே தவிர நம்மளை செருக்கடைபவர்களாக ஆக்கிவிடுவது கூடாது அப்ப மானம் எது ஆத்மாபிமானித்தார் செருக்குற்றிருக்கிறோமே அதுதான் மானம் கண்ணன் கீட்டையிலே தவிர்க்கத்தக்க சில பண்புகளை பத்தி சொல்றார் அமானித்தம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌஜம் அவர் பட்டியல் பொழுது போனார் அது முதல்ல சொல்றது அமானிக்கம் மானமில்லாதவனாக இருக்க வேண்டும் நமக்கு சந்தேகம் வந்துடும் மானத்தோட வாழணும்னு நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் மானம் இல்லாத இரு கண்ணன் சொல்றாருன்னா அவர் சொல்றது இந்த உடையில்லாத மானத்தோட பத்தி பேசவர் அவர் மானம்ங்கிறது செருக்கச் செருப்பாய் செருக்கு வந்தா என்னாகும்னா பெரியோர்களை அவமதிக்காரம் செய்வோம் இந்த செருக்கு எங்கேந்து வருதுன்னு பார்ப்போம் ஒரு நல்லத்துக்காக ஒன்னு செய்ய போறச்சே சைடு எஃபெக்ட் ஒன்னு இருக்கும் அப்படித்தான் இந்த செருக்கு வந்துருக்கு நம்ம இடத்த பகவான் ரொம்ப பிரயத்தனப்பட்டு உடல காட்டில் ஆத்மா வேறுபட்டதுன்னு நமக்கு புரிய வச்சார் அர்ஜுனன் பீஷ்மர கொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் புரிச்சான் துரோணர் பேர்ல அம்ப இய்யமாட்டேன்னு சொன்னான் இவனுடைய நோய்க்கு எது காரணம்னு கண்ணன் கண்டுகொண்டார் இவன் இந்த அம்ப விட்டுட்டா இவன் போயிடுவான் இவனுக்கு உயிர் போயிடும் என்று நினைக்கிறார் இவர் அம்ப விட்டா கூட உடல் தான் இறக்குனே தவிர ஆத்மாவது தீண்டாதுன்னு அர்ஜுனன் தெரிஞ்சுக்காத போயிட்டார் இப்ப இப்படி வச்சு பாப்போமா அர்ஜுனன் இன்னும் பத்து வருஷத்துக்கு சண்டையா போடலன்னு வச்சுக்கோ அதுல பீஷ்ம உயிரோடு இருப்பது நிச்சயமா துரோணர் உயிரோடு இருக்க போறான்னு நிச்சயமா அவ காலம் முடிஞ்சு அவ போதான் போறான் அப்ப இவன் சண்டையே போடாட்டாலும் உடலை காப்பாற்றி விட முடியாது அது பர்மனன்டா இருக்க போறது இவன் என்ன சண்டை போட்டு எத்தனை ஆம்புகளை விடித்தாலும் ஆத்மாவை அழித்து விடுவதற்கு முடியாது அப்ப சண்டை ஆத்மா அழியாது சண்டை இடாவிட்டாலும் உடல் காக்கப்படாது இந்த உண்மையும் அர்ஜுனனுக்கு எடுத்து அப்ப உடல் வேறு ஆத்மா வேறுன்னு சொல்லி கொடுத்தாகணும் உடலுக்கு இருக்கிற தாட்சி சொல்லணும் ஆத்மாவுக்கு இருக்கிற உயர்த்தி சொல்லணும் உடலுக்கு இருக்கிறத ஆனா ஆத்மா நித்தியமாக இருக்கக்கூடியது உடல் மாறுதலுக்கு உட்படும் உடலுக்கு அறிவு கிடையாது ஆனா ஆத்மா மாறுதலுக்கு உட்படாது ஆத்மாவுக்கு அறிவுண்டு இத முக்கியமான வித்தியாசத்தை கண்ணன் எடுத்து சொன்னார் உடல் அறிவற்றது நீ கண்ணால் காணும் அனைத்து பொருள்களுக்கும் அறிவு கிடையாது ஆத்மாங்கரணி அறிவாளி அர்ஜுனா புரிந்துகொள் இதனால அறிவற்ற தத்துவத்தை அறிவாளியான ஒன்னோட சமம்னு நினைச்சுக்காக மீன்னு நினைத்துக் இது வேறு அது வேறு புரிய வச்சுட்டார் ஆனா இந்த ப்ராசஸ் இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்னாச்சு ஒரு சைடு எஃபெக்ட் நம்ம கிட்ட இதான ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவோம் சாப்பிட்டா வியாதி குணமாப்படும் ஆனா அதுக்கு நடுவில் வயிற்ற அழற்சியை ஏற்படுத்தி வச்சிடும் அங்க இருக்கிற நல்ல பாக்டீரியா இல்லாத ஒண்ணு நம்ம வயறு கட்டி போய் அதனால ஏற்பட்ட வயிற்று போக்காயிடும் அதுக்குதான் கூடவே வேற மாத்திரம் கொடுப்பான் அப்ப உன்ன சாப்பிடச்சே அதுக்கு சைட் எஃபெக்ட் வருது பாருங்க கண்ணன் எதை சாதித்தார் உடலக் காட்டில் ஆத்மா உயர்ந்தது ஏனெனில் உடலுக்கு அறிவில்லை ஆத்மாவுக்கு அறிவுண்டு ஞாத்திருத்தமுடையவன் ஆத்மா ஞானமுடையவன் ஆத்மா ஞாத்திருத்தமே ஆத்மாவுக்கு பண்பு புரிய வச்சு அப்ப உடல காட்டில நான் வசந்தவன் தெரிஞ்சுட்டேனா நானே ஞானமுடையவன் புரிஞ்சு தான் ஞானமே வடிவெடுத்தவன்னு தெரிஞ்சுட்டேன்னா இந்த அறிவு வந்த உடனேயே ஆத்மா மனுஷன் சொன்ன உடனே ஒரு செருக்கு வந்துடுது பாருங்க அறிவு இருந்தால் தான் செருக்கு வரும் அறிவில்லாவிட்டால் செருக்கே வராது அறிவு அது செருக்கில கொண்டு போய் விட்டுறது இதுதான் அந்நியமா போறது ஏன்னா அறிவு இருந்தால் அந்த அறிவு செருக்கச்ச நல்ல தன்மையில கொண்டு போய் விடணுமா அந்த அறிவு செருக்குல கொண்டு போய் விடணுமா இது அறிவுடையவன் அறிவுடையவன் வலியுறுத்தி சொன்னது அறிவே இல்லாத இந்த பையதான கேள்வி கேட்க போறதா இந்த லைட்டைதான் எனக்கு கேள்வி கேட்க போறதா அது தானு தான் நினைச்சுக்குமா நினைச்சுக்காது ஆனா அறிவுடையவன் ஆத்மா ஆகையாலேயே தான்னு நினைக்கிறான் என்ன கடிகாரம் நினைக்கவே முடியாது லைட் நினைக்கவே முடியாது என்னால நினைக்க முடிஞ்சதுனாலதான் நான் தப்பா நினைக்கிறேன் இப்போ உடனே சொன்னார் வெறும் ஞான யோகம் ஒண்ணுமே பண்ண முடியாது நினைத்தால் தான் நினைவே இல்லாமல் பற்ற முடியும் பண்ண முடியும் உயர்ந்த சொத்து அறிவிரிப்பதால் தான் உடலக்காற்றில் ஆத்மா உயர்ந்தவன் தெரிந்து கொள்ளும் போதே அந்த அறிவு செருக்கில் கொண்டு போய் மூட்டிவிடக் கூடாது அவ் அறிவு தன்மையே கொடுக்க வேண்டும் இதன் அமானித்வம் செருக்கு வந்துடுத்து அப்ப பெரியோர்களை அவமரியாதை பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் வேதத்தை மரியாதை கொடுக்க மாட்டோம் பகவானையே பார்த்து சொல்றதுக்கு தூண்டும் நான் யாரு தெரியுமா அகம்போகி ஆட்யா பலவான் சுகி சித்தோகம் நானேதான் சித்தி அடைந்தவன் நான் பலவான் நான் சுகப்படுவதற்காக இருப்பவன் இதிலே தெய்வத்தினுடைய பங்கு ஏதும் கிடையாது என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறான் அப்ப அந்த செருக்குங்கிறது எது எஃபெக்டா போச்சு இவன் ஞானமுடையவன் சன்னத்தினுடைய எஃபெக்டா போச்சு இப்ப கூரத்தாழ்வானுக்கு அத்தனை ஞானமும் அவ்வளவு தூரம் படிப்பறிவும் அத்தனை தூரம் அழகும் பணமும் அனைத்தும் இருந்தும் குழிய நம் கூறத்தாழ்வான்னு சொல்லுவார்கள் அதாவது மொழியைக் பெரும் புகழாம் வஞ்சமுக்குரும்பாம் குறிய கடத்தாழ்வான் சரண் கூடிய பழிய கடத்தும் ராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கெனியாதும் வருத்தம் நமக்கு ஓர் வருத்தமும் இல்லை முக்குரும்ப அறுத்தவரான கூரத்தாழ்வானை பற்றி தனமதம் வித்யாபதம் அபிஜன உயர்ந்த குலத்தில் பிறந்தோம் சிறந்த படிப்பாளி பெரும் பணக்காரன் என்கிற மதத்தை தவிர்த்திருக்க வேண்டும் அந்த மதம் தவிர வேண்டும் என்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உடலக்காட்டில் ஆத்மா உயர்ந்தவர் எதாலே அறிவாலே வெறும் அப்படி தெரிஞ்சுட்டா போறாது அந்த அறிவு என்ன அறிவு அந்த அறிவு பெருமானுக்கு தான் அடிமைங்கிற அறிவு அந்த அறிவு தான் முக்கியம் இது கடிகாரம் இது விளக்குங்கிற அறிவு முக்கியம் அல்ல அந்த அறிவு பெருமானுக்கு தான் அடிமைங்கிற அறிவு அந்த அறிவு வந்துருன்னால் அப்ப செருக்கு தன்னடையே வரா சொல்லி அப்ப ரெண்டு ஸ்டெப்பு போனோம் அறிவு இருக்குன்னு தெரிந்து கொண்டு ஆகையால் அசித்து பதார்த்தத்தை விட அசித்துப் பொருள் கடை விட ஆத்மா உயர்ந்தவர் தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் அவ்வரிவாலே பெருமானுக்கு நான் அடிமைனு தெரிந்து கொண்டு ஆத்மாவை காட்டிலும் பகவான் பன்மடங்கு உயர்ந்தவன் புரிந்து வேண்டும் இதை தெரிஞ்சு விட்டால் ஒருத்தரும் செருக்கு மாட்டார்கள் அப்ப அபிமானம் தொலைந்தே போகும் அதனாலதான் இந்த கேள்விக்கு பதில் சொன்னார் எது மானம் என்று சொல்லப்படுகிறது மானஸ்து ஆத்மாபிமானித்தா ஆத்மா தன்னைத்தானே செருக்குற நினைத்துக் கொள்வதுதான் மானம் அது தவிர்க்கப்பட வேண்டியது என்று சொல்லுகிறார் இந்த யக்ஷபிரஷ்னோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற